வணக்கம் ஜூலை 3 இரண்டாயிரத்தி பத்தொன்பது நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக மங்களூரிலிருந்து செய்தர் நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள் 1. இந்தியாவில் இரும்பு பாலம் முதன் முதலில் லக்னோவில் அமைக்கப்பட்டது இரண்டு சாந்தாகுரூஸ் விமான நிலையம் மும்பை நகரத்தில் அமைந்துள்ளது மூன்று த இந்து ஆங்கில தேசிய செய்தித்தாள் சுப்பிரமணிய ஐயரால் தொடங்கப்பட்டது இனி இன்றைய நன்றினை பொது அறிவு குவியலுக்கான கேள்விகள் ஒன்று எத்தனை வருடங்கள் கழித்து ராஜ்யசபை கலைக்கப்படலாம் 2. தமிழ்நாட்டில் சூறாவளி மழை பெறும் மாதம் எது 3. மெட்ராஸில் இலவச மற்றும் கட்டாய கல்வியை அறிமுகப்படுத்தியது யார் மீண்டும் சந்திப்போம் நன்றி